ஒரு யாரும் அதில் நுழைய மாட்டார்கள் நோன்வாளிகள் எழுந்து அந்த ரையான் வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அழைக்கப்படும் அதில் வேறு யாரும் நுழைய முடியாது என்று நபி சல்லி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று எட்டு ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு